ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றாம் ஆண்டு சிவகங்கையின் சின்ன மருந்து ஆங்கிலேயர்களின் அதிகாரத்தை உதறி சுதேசி மன்னர்களின் கீழ் ஜம்பு தீவின் மக்கள் வாழ வேண்டும் என்ற தனது சுதந்திர பிரகடனத்தை திருச்சியில் வெளியிட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான முதலாவது படகு போட்டி நதியில் நடத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் 28 எட்டு ஆஸ்திரேலிய பழங்குடிகள் ஆங்கிலேய குடியேறிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நியூசிலாந்தில் டெரவேரா மலை தீக்கியதில் நூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு நார்வே ஜெர்மனியிடம் சரணடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆஸ்திரேலிய படைகள் ப்ரூனை நாட்டை விடுவிப்பதற்காக அங்கு தரையிறங்கினர்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 இலங்கை கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டேவிட் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர் இவர் இந்நாளில் மறைந்தவர்கள் கீமு 323. இருபத்தி மூன்றாம் ஆண்டு பேரரசர் அலெக்சாண்டர் மேக்கடோனியா மன்னர் இவர் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பதாம் ஆண்டு லூயிஸ் டி கமோஸ் போர்சுகீஸ் கவிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஆண்ட்ரே மேரி ஆம்பியர் பிரெஞ்சு இயற்பியலாளர் மற்றும் கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஸ்பென்சர் அமெரிக்க நடிகர் இரண்டாயிரமாவது ஆண்டு பிரைன் ஸ்டேபிள்ஸ் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ரே சார்டஸ் அமெரிக்க நடிகர் மற்றும் இசை கலைஞர் இந்நாளின் சிறப்புகள் போர்ச்சுக்கல் தேசிய தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே